பதினேழு அறிவிக்கின்றார்கள் மூன்று நபர்களுடன் அல்லாஹம் பேச மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு ஒன்று விபச்சாரம் செய்யும் வயோதிகன் இரண்டு பொய் கூறும் அரசன் மூன்று பெருமை கொள்ளும் ஏழை என்று நபி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு